ஸ்ரீகுருபியோ நம அபார கருணாசிம் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் விரதங்கழுங்கர தலைப்புலே சித்திரமாசம் வரக்கூடியதான பரஷுராமஜயந்தியினுடைய முக்கியத்துவத்தை பார்த்து பரஷுராமருடைய அவதாரத்தைச் சரித்திரமாக பார்த்துனு வரோம் அப்படி கார்த்தவேரிய ராஜாவினுடைய பவனத்திற்கு வந்து சேர்ந்தார் பரசுராமர் வந்ததும் கார்த்தவேரியன் தன்னுடைய சேனைகளை அனுப்பி கட்டி இழுத்துன்னு வர சொல்கிறான் ஆனால் சேனைகள் அவரை பார்த்த பிறகு பயந்து போயிடுச்சு பயந்து போய் பின்வாங்கிறார் சேனைகள் அப்போது பரசுராமர் பேசுகிறார் அந்த சேனைகளை பார்த்து பார்கவஸ்ய சுத்தோராமாக சம்பிராப்தோஹம் நராதமாக சபிதுநிதனாத் சர்வான் ஹனிஷ்யாமி நிருப்போத்தமானு பார்கவருடைய புள்ள பிருகவனுடைய வம்சத்தில் வரக்கூடியவன் நான் இப்போது ராஜாவை ஜெயிக்கிறதுக்காக நான் இங்கு வந்திருக்கேன் உங்கள் அனைவரையும் சம்ஹாரம் பண்ணி கார்த்தவீரியசியருதிரம் மத்ித்ரே திலசம்யுத்தம் தாஸ்யாமி பிண்டதானஞ்ச தற்சிர கமலேனவை இந்த கார்த்திவீரியங்கிற ராஜாவையும் அடித்து அவனுடைய ரத்தத்தினால் என்னுடைய தகப்பனாருக்கு திலதர்ப்பணம் பண்ண போகிறேன் அவனுடைய சிரசை எடுத்துன்னு வந்து என்னுடைய தகப்பனாருக்கு பிண்டப்பிரதானம் பண்ண போகிறேன் ஏன்னா என் தகப்பனார் விஷயத்தில் அப்படி ஒரு அபராதம் பண்ணியிருக்கான் இந்த ராஜா அதற்காக தான் நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்கோன்னு நான் அந்த சேனையும் இது அப்படியே ராஜா கிட்ட சொன்ன உடனே ராஜாவே ஆயுதத்தோடு கூட வந்துவிட்டான் யுத்தத்திற்கு வந்து பரசுராமரோடு யுத்தம் பண்ண ஆரம்பித்தால் அவரோடு யுத்தம் பண்ணவே முடியல அவர் எடுத்துன்னு வந்த ஆயுதம் அப்படி அம்புகளையும் கத்தி முதலி ஆயுதங்களையும் பிரயோகம் பண்ணிகிட்டே இருக்கு அவரை ஒரு ஆயுதத்தினாலேயும் அடிக்க முடியல ராஜாவுக்கு நெசாக்க மகாவீரியா யோத்தும் ராமேன பூபதிஹி ஒன்றும் பண்ண முடியல ராஜாவுக்கு சிச்சேத பாகு சாகசரம் கார்த்தி வீரியசுர்மதிஹி என்ன பண்ணினார் பரஷுராமர்னா கையில் வச்சுருக்கிற கோடாரிய வீசினார் கைகள்லாம் அருந்து விழுந்தது ராஜாவுக்கு கைகள் அழுந் அருந்து விழுந்து அங்கங்கள் உதுந்து போயிடுத்து அப்படி விழுந்தான் கார்த்தவீரியன் அப்படி கீழே விழுந்த கார்த்தவீரியன் மேலே காலை வச்சு நான் உன்னை ஜெயிச்சுட்டேன் பாருன்னு இறஞ்சி சத்தம் போட்டு அவனுடைய சிரச வெட்டுவிட்டார் கோடாரியினால் அந்த கோபம் அவருக்கு இன்னும் சாந்தமாக இல்லை அந்த ராஜாவை சம்ஹாரம் பண்ணி அந்த நகரத்தையே தன்வசப்படுத்தினார் மேலும் பல ராஜாக்களை நோக்கி போனார் ஏன்னா என்னுடைய தகப்பனார் ஒரு ராஜா வதம் பண்ணிட்டான் இதை எந்த ராஜாக்களும் கேட்கவே இல்லை இப்படி அடிக்கலாமா ஒரு ரிஷியை நீ இப்படி அடிச்சுட்டியேனு எந்த ராஜாவது கேட்கணுமே ஒருத்தரும் கேட்கலை இது எவ்வளவு பெரிய தவறுது இப்படிப்பட்ட ராஜாக்கள் இருக்கக்கூடாதுன்னு நான்கு திக்குகளையும் நோக்கி கிளம்பி போய் அனைத்து ராஜாக்களையும் தோற்கடிச்சுண்டே வரார் அப்படியே வர்ற பொழுது தன்னுடைய மாதாமகருடைய ராஜ்யமும் வந்தது அப்போது தாயார் சொன்னால் அது உன்னுடைய மாதாமகருடைய வம்சம் அவர்களை நீ ஒன்றும் சிரமப்படுத்தாதே அப்படின்னு கேட்டுண்டா தாயார் நிக்ஷத்திரம் கிருத்தவான் சர்வம் ஜாமதக்னிஹி பிரதாபவான் இரக்ஷ பகவானேகம் மிக்ஷா கோ மகத் மாதா மாதாமக்சியான்வயத்வாது ரேணுகா வச்சனாததா தன்னுடைய தாயாரான ரேணுக்கை கேட்டிருந்தால் மாதாமகருடைய வம்சம் அது அவர்கள் நீ ஒன்றும் செய்யாதே தோற்கடிக்க வேண்டாம் உட்டுடு அவர்களேன்னு சொன்னான் தாயாருடைய வார்த்தையை கேட்டு அவர்களை மாத்திரம் உட்டுட்டு அனைத்து ராஜாக்களையும் ஜெயிச்சு அப்படி பிரகாசிக்கிறார் பரஷுராமர் ஆகினாலே தான் நாம் இருக்கக்கூடியதான பிரதேசத்திற்கு பரஷுராம பரசுராமக் கஷேத்திரம்னு பெயர் அப்படி பரசுராம கஷேத்திரமாக பண்ணினார் அனைத்து பிரதேசங்களையும் அப்படி ஒரு வீரம் அவருக்கு எப்படி கிடச்சது அப்படின்னா பகவானுடைய அனுகிரகத்தினால பரசுங்கிற ஆயுதத்தை அடைஞ்சதுனால அவருக்கு வித்தியை மாத்திரம் இல்லாமல் படிப்பு மாத்திரம் இல்லாமல் உடம்புல சக்தி அனைவரும் ஜெயிக்கக்கூடியதான சக்தி அனைத்தும் கிடைச்சது அவருக்கு பகவானுடைய அனுகிரகத்தினாலே அப்படிங்கிறதுனாலே இந்த பரஷுராமர் அவதாரம் பண்ணின தினமான இந்த சித்திர மாதம் சுக்லபக்ஷ திருத்தீய தினத்தில் பிரதோஷ காலத்தில் பரஷுராமரை நாம் பூஜித்து சிதிப்பு நிவேதனம் பண்ணி பீஜதானம் பண்ணணும் பீஜதானம்னா விரதானம் வரதானம் பண்ணி அன்றைய தினம் பரஷுராமருடைய அவதார கட்டம்னு பத்மபுராணத்தில் இருக்குது அந்த அவதார ஹட்டத்தை பாராயணம் பண்ணி அவருக்கு கற்பூரஹாரதி பண்ணி பூர்த்தி பண்ணணும் அப்படி செய்யறதுனால நமக்கு மனோதைரியம் அதிகமாக கிடைக்கிறது ஏதத்தே கதிதந்தேவி ஜாமதக்னேர் மகாத்மனா சக்தியாவேஷாவதாரஸ்ய சரித்தம் ஷாங்கின பிரபோஹோ பரமேஸ்வரனுடைய வாக்கியம் இது பார்வதியை பார்த்து சொல்கிறார் ரொம்ப உயர்ந்த சரித்திரம் இது இது கேட்கிறவர்களுக்கும் அன்றைய தினத்திலே பரஷுராமரை பூஜிக்கிறவர்களுக்கும் நோபாஸ் ஹி பவேத்தியவேஷா மகாத்மன உபாஸ்யூ பகவத் பக்தை விபிரமுகைர் மகாத்மபி ராமகிருஷ்ணாவதாரோது பரிபூர்ணோஹி சதுகுணை அப்படி இவர் பூஜை பண்ணி உபாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ராமகிருஷ்ணனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கிறது ராமனுடைய அனுகிரகமும் கிருஷ்ண பரமாத்மாவனுடைய அனுகிரகமும் கிடைக்கிறது மாத்திரமில்லை மனோதைரியம் அதிகமாக கிடைக்கிறது சத்ருக்களை ஜெயிக்கக்கூடியதான சக்தி அவர்களுக்கு கிடைக்கிறது உபாசியமானா ரிஷிபிகி அபரவர்க்கப்பிரதோன்று நாம் ஏன் மோட்சத்தையே கூட அனுகிரகம் பண்ணக்கூடியதான சக்தி பரஷுராமருக்கு உண்டு அப்படிப்பட்ட பரசுராமரை பரசுராம ஜெயந்தி தினத்தில் பூஜை பண்ணி அனைவரும் மனோதைரியத்தையும் சத்துருக்களை ஜெயிக்கக்கூடியதான சக்தியையும் அடையணும்னு பரமேஸ்வரன் பார்வதிக்கு சொல்கிறதாக இந்த சரித்திரத்தை பத்மபுராணம் நமக்கு காண்பிக்கிறது அன்றைய தினத்தில் பரசுராமரை பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது தெரியறது இந்த சரித்திரத்தை பார்த்தோமானார் மேற்கொண்டு இன்னொரு விரதத்தோடு அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்